ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நான்கு அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சலல்லாக அணைகளுக்கு செல்லும் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூறுபவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம் மூன்று ஏழு மூன்று